தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ருட்டி இராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரதம் இராஜ சுய யாகத்தை பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் கண்டவனத்தில் வேட்டையாட சென்ற கிருஷ்ணனும் பாண்டவர்களும் அந்த வனம் தீக்கரையான போது மழை ஏதும் வராமல் பார்த்து அந்த வனத்தில் இருந்த கொடிய ஜந்துக்கள் அனைத்தும் அழிந்து போயின அப்போது அந்த கொடிய தீயின் சுவாலையில் மாட்டிக்கொண்ட மயன் என்கிற அசுரனை அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி அர்ஜுனன் அவனை காப்பாற்றினான் இதற்கு கைமறாக மயன் பாண்டவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்வே ஆக வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டான் ஆனால் அர்ஜுனன் அவனது வேண்டுகோளை ஏற்கவில்லை இதனால் கிருஷ்ணன் மயனை விவரம் சொல்லி யதிர்ஷ்ணனிடம் அனுப்பி வைக்கின்றான் மயனின் திறமையை புரிந்து யுதிஷ்டன் அவனை கண்டு சபா மண்டபம் ஒன்றினை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்கின்றான் மயன் பாண்டவன் வந்து சேர்ந்ததும் இந்திர விட்டு கிருஷ்ணன் யாவரையும் ஆசீர்வித்துவிட்டு துவரைக்கு சென்றார் மயன் மிக சிறந்த சிற்பியாக இருந்ததால் பதினான்கே மாதங்களில் மிக சிறந்த சபா மண்டபத்தினை கட்டி முடிக்கின்றான் இம்மண்டபம் யாவரும் கண்டு அதிசயிக்கிற வண்ணம் அமைப்பில் விளங்கியது மணிகள் நவரத்தினங்கள் போன்றவற்றால் அந்த மண்டபத்தினை நிர்மாணம் செய்து வைத்திருந்தான் மயன் இந்த மண்டபத்தின் நேர்த்தியை கேள்விப்பட்டு இந்த மண்டபத்தினை காண்பதற்காக முனிவர்கள் மன்னர்கள் கந்தர்வர்கள் யாவரும் வந்து கண்டு செல்கின்றனர் நாரத முனிவரும் இம்மண்டபத்தினை காண தேவலோகத்திலிருந்து இந்திரப்பிரதேசம் வந்து சேர்ந்தார் பொறாமியின் காரணமாக கவுரகள் இம்மண்டபத்தினை காண வரவில்லை இந்த மண்டபத்தினை கண்ட நாரதர் அதிலே ராஜ யாகம் செய்தல் வேண்டும் இதனை போன்றதொரு மண்டபத்தினை எங்கும் நான் பார்த்தது கிடையாது என்று யுதிஷ்டனிடம் கூறினார் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணனிடம் கலந்தோசித்து ஆவண செய்கின்றேன் என்று கூறி கிருஷ்ணனுக்கு ஆள் வைக்கின்றார் யுதிஷ்டன் கிருஷ்ணன் பகவான் உடனே இந்திரப்பிரதேசம் வந்து சேர்கின்றார் இராஜசுயாகம் செய்தலை குறித்து யுதிஷ்டன் கிருஷ்ணனையும் கூறுகிறார் உடனே கிருஷ்ணன் யார் அரசருக்கெல்லாம் அரசராக விளங்குகின்றாரோ அவர்களை இந்த ராஜசோயாகம் செய்வதற்குரிய தகுதி உடையர்கள் ஆ ஆகின்றனர் என்கின்றார் இதனை நடத்தக்கூடிய தகுதியை நான் அடைவதற்குரிய செய்தி உபாயத்தினை எனக்கு கூறும் என்று யுதிஷ்டன் வேண்டுகின்றான் மகத மன்னாக மன்னனாக விளங்குபவன் ஜராசந்தன் அவன் நம்முடைய எதிரியாவன் எல்லா நாட்டு அரசுகளையும் தமது ஆதிக்கத்தினால் வென்று அடக்கி வைத்திருக்கின்றான் அவனை வென்று பதம் செய்தால்தான் நீ ராஜசூய யாகம் செய்தற்குரிய பெற முடியும் என்று கிருஷ்ணன் உள்ள உண்மையை கூறுகின்றார் அவனோடு போர் புரிவதனால் உயிர் சேதம் தான் அதிகம் நிகழும் எனவே இராஜசூய செய்ய நான் இப்போது விரும்ப கொள்ளவில்லை இருக்கின்ற நாடும் வீடும் போதும் என பின்வாங்கினான் யுதிஷ்டன் ஆனால் பீமனும் அஜ்ஜனும் இந்த கூற்றினை ஒப்புக்கொள்ள மறுத்தனர் எனது பழத்தினாலும் அர்ஜுனுடைய வில்லாற்றலாலும் கிருஷ்ணனுடைய சாதித்தினையும் பயன்படுத்தி நான் அவனை வெற்றி கொள்ள எண்ணமிடுகின்றேன் நிச்சயமாக ஜராசந்தனை நாம் கொன்றே தீர்வோம் என பீவன் கூறினான் இதற்கு நானும் அர்ஜுனும் துணை நிற்போம் ஜராசந்தனை கொள்வதால் பல அசுரர்களை நாம் மீட்டவர்கள் ஆகின்றோம் இதனால் அந்த அசுரர்களின் துறையும் அன்பும் நமக்கு கிச்சம் கிடைக்கும் என்று கூறி கிருஷ்ணனும் அர்ஜுனும் பீமனோடு சேர்ந்து ஜராசந்தனை கொள்கின்ற பணியில் ஈடுபடப் கூறினார்கள் பிறகே யுதிஷ்ட சம்பதமளித்தான் மிருகத்திரன் சிறந்த வீரன் ஆனால் அவனுக்கு இரண்டு மனைவிகள் அவர்கள் இருவரும் காசிராசனின் புதலிகள் உங்கள் இருவரையும் மணந்து கொண்டாலும் ஒருசரே உங்களை பாவிப்பேன் என்று இருவரையும் மனமுடிக்கின்ற போது சவம் செய்து வைத்திருந்தான் பிருகத்திரன் ஆனால் திருமணமாகி நீண்ட நாள் ஆகியும் பிள்ளை பேர் அவனுக்கு வாய்க்கவில்லை எனவே நமது தமது நாட்டினை அமைச்சிடம் ஒப்படைத்து பிள்ளை வேண்டி தபம் இருக்க தனது மனைமார்கள் காட்டிற்கு சென்று விட்டான் அங்கே இருந்த முனிவரை வணங்கி தபம் இருந்து தமது மனக்குறி அவரிடம் தெரிவித்தான் முனிவர் அவனிடத்தில் மாம்பழம் ஒன்றினை தந்து உதவுகின்றார் மாம்பழத்தை இரண்டாக பிளந்து தமது மனைவிமாருக்கு அளிக்கின்றான் மிருகாத்திரன் இதனால் பிள்ளை முழுமா முழுமையாக பிறக்காது இரண்டும் பாதியாக இருவரின் வயிற்றிலும் பிறந்தது மாம்பழத்தை முழுமையாக சாப்பிடாமல் பகிர்ந்து உண்டதால் இவ்வாறாக பிள்ளை பிறந்தது என தீர்மானித்து இரண்டு பாதியையும் சேர்க்க அது ஒட்டி அதுவே ஒரு ஆண் குழந்தையாக உருபெறுகின்றது அந்த அழகிய குழந்தைக்கு பெயரே ஜராசந்தன் என்பதாகும் முனிவரின் அருளோடு பிறந்ததால் ஜராசந்தன் மிகவும் சூரக்குணம் உடையவனாக காணப்பட்டான் ஆனால் அசுரலின் சேர்க்கையினால் அவன் கொடூர குணம் உடையவனாக மாறினான் எல்லா அசுரர்களையும் தமது வலிமையினால் அடிமைகளாக ஆக்கி கொண்டிருந்தான் அனைவரையும் சிறையில் அடைத்து சித்திரவேதியை செய்து வந்தான் கிருஷ்ணனும் அவனது சகாக்களும் பலமுறை படையெடுத்தும் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை இதற்கு காரணம் இருந்தது பீமன் துரியோதனன் பகாசுரன் சராசந்தன் சேசகன் முதலிய காலத்தில் சம பலம் விளங்கினர் இவர்களையே பகாசுரை பீமன் வெற்றி கொண்டான் எனவே ஏனைய மூவரையும் அவனால் தான் வெற்றி கொள்ள முடியும் அவனாலே மற்ற மூவரும் சாவார்கள் இதனை கிருஷ்ணன் உணர்ந்து இருந்தான் எனவே பீமனையும் அர்ஜுனையும் அழைத்து கொண்டு வழிபோக்கர் போன்று வேடமிட்டு கொண்டு ஜலாசந்தின் ஆட்டிற்கு பிரவேசித்தனர் விரோதியை கொள்ள வினோதமான முறையை கையாளுதல் வேண்டும் என்று நள்ளிரவு நேரத்தில் ஜலாசந்தின் அரண்மை சுவரேறி உள்ளே சென்றனர் ஜலாசந்த் அப்போது தூங்கிக் கொண்டிருந்தான் இதுதான் சரியான சமயம் என எண்ணமிட்டு அவனை துவர்த்த போராகிய மல்யுத்தத்துக்கு அழைக்கின்றனர் ஜராசந்தன் கிஷரியும் அர்ஜுனையும் விட்டுவிட்டு பீமனோடு மோதுகின்றான் பீமன் அவன் இரண்டாக பிளந்து தூக்கி அறிகின்றான் ஆனால் இரண்டு கூறுகளும் மறுபடியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஜராசந்தனாக உறுப்பெறுகின்றது இதனால் கிருஷ்ணன் ஓர் உபயத்தனை மேற்கொண்டான் வைக்கோல் ஒன்றினை எடுத்து பீமன் பார்க்கின்ற அந்த வைக்கோலை இரண்டாக கிழித்து ஒரு தலைப்பகுதியை மாற்றி வீசுகின்றான் இதன் தமது குறிப்பானவால் தெரிந்து பீமன் இதனால் ஜராசந்தனை இரண்டாக பிளந்து தலை பெரிய கால்பகுதிக்கு மாற்றி வீசினான் இதனால் உடல் ஒன்று சேர முடியாது மாண்டுபோனான் ஜராசந்தன் அனைத்து அரசர்களுக்கும் விடுதலை கிடைக்கின்றது இதனால் பாண்டர்கள் வெற்றி பாகை கொண்டார்கள் ஆனார்கள் எல்லா அரசர்களும் அவர்களுக்கு நண்பர்களானார்கள் யுதிஷ்டனை எல்லோருக்கும் அரசருக்கு அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் பொன்னும் மணியும் அள்ளி கொடுத்தனர் ராஜசுய யாகத்திற்கு அனைவரும் ஆதரவு அளித்தார்கள் ராஜசுய யாகம் மிக சிறப்பாக நிறைவேறியது எல்லோரும் மகிழ்ந்தார்கள் இதுதான் மகாபாரதத்தில் ராஜ கதையாகும் நன்றி வணக்கம்